வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் உறவினர்களுக்கோ நம்முடைய நண்பர்களுக்கோ விருந்தோன்பு அதாவது அவர்களை அழைத்து உணவளிக்கும் பொழுது நாம் முறையாக பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கிய நடைமுறை அவர்களுக்கு உணவு வழங்கிய பிறகு நாம் உண்ணணும் அதுக்கு பெயர்தான் விருந்தோம்பு அவர்களோடு சேர்ந்து கூட உண்ணலாம் அவர்களை பார்க்க வைத்துவிட்டு நாம் உண்ணக்கூடிய பழக்கம் பண்பாட்டின் படி இந்த விருந்தோம்பல் எந்த அளவிற்கு ஆனாலும் கூட வள்ளுவர் சில இடங்கள்ல சொல்லும் பொழுது விருந்தினர்களை அழைத்து அவருக்கு உணவளித்த பிறகு வீதம் உள்ளவற்றை மட்டுமே தான் உண்ணக்கூடிய நபர் அவருடைய நிலத்தில் விதைகள் விதைக்க வேண்டுமோ அப்படின்னு கேட்கிறாரு விதைகளை விதைக்க வேண்டியது இல்லையா தானா விளைஞ்சிருமாம் அந்த மாதிரி நாம விருந்தினர்களை அழைச்சு அவர்களுக்கு உணவழைத்து விட்டு பிறகு நாம் அதாவது மீறி இருக்கக்கூடிய உணவை உண்டு மகிழ்வோமானால் நம்முடைய நிலத்துல விதையே விதக்க வேண்டியது இல்லையா இப்ப எந்த அளவிற்கு இந்த விருந்தோம்பல் பண்பு அப்படிங்கிறது உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்மால் வந்து உணர முடியும் இல்லைங்களா ஆனால் இன்றைய காலகட்டத்தை பத்தி நீங்க சிந்திக்க வேண்டாம் அது வேறு மாதிரியான உலகம் தமிழர்கள் பண்பாட்டோடும் ஒரு இயல்பான குணத்தோடும் வாழ்ந்தது ஒரு காலம் விருந்தினர்களை அழைத்து அவருக்கு உணவளித்து விட்டு பிறகு நீதி இருக்கும் பட்சத்துல நம்ம ஒன்று மகிழ்வோமானால் அதுதான் விருந்தவங்களின் ஒரு உயரிய பண்பாக இருக்கும் அவ்வறு செய்வருடைய இடத்துல விதிகள் தூவாமிலையே தூவாமலேயே குரல் எண் எண்பத்தி ஐந்து வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சல் மிசைவான் புலம் மீண்டும் குரல் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சல் விசைவான் குலம் இந்த நாள் இனிய நாளாக முயற்றும் மீண்டும் சந்திப்போம் நன்றி